அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளையிலிருந்து ஏசியமானுவேல் தலைப்பு நிதி மேலாண்மை வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான் டைமன் என்பவன் ஏதென்ஸ் நகரத்தில் இருந்தான் அவன் வரவு குறைவாக இருந்தாலும் செலவு நீடித்தது அவனது உதவியாளர் நிதி நிலைமையை பற்றி பேச வரும்பொழுதெல்லாம் கேட்க மறுத்தான் ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெருக்கினார்கள் ஆனால் அப்போதும் அவன் வருந்தவில்லை தான் அளித்த விருந்தை உண்டவர்கள் உதவுவார்கள் என்று பொய்க் கணக்கு போடுகிறான் அவனுடைய சேவகர்கள் நான்கு திசைகளுக்கும் சென்று வெறும் கையோடும் வெளிரிய முகத்தோடும் திரும்புகிறார்கள் அவன் ஊருக்கு ஒதுக்குப் செல்கிறான் மனித இனத்தையே வெறுக்கிறான் டைமண்ட் பற்றிய ஷேக்ஸ்பீரியின் நாடகம் நிதி மேலாண்மையை பற்றி மிக சிறந்த வாழ்வியல் விளக்கத்தை கொடுக்கிறது இதனை ஒளவையார் நல்வழியில் அவர் கூறுகிற ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு என்கிறார் ஆம் நிதியை நாம் நம்முடைய வரவுக்கு தகுந்தாற் போல நாம் செலவு செய்வோம் நிதி மேலாண்மையை நாம் கை நிச்சயமாகவே நம்முடைய செல்வம் நமக்கு பயனுள்ளதாய் காணப்படும் நன்றி